வணக்கம் சிக்கலான வழக்குகளில் தீர்ப்பு வழங்கும் நல்லாவே தெரியும் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அவர்கிட்ட ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கு என்ன அப்படின்னா ஒரு வயசான தம்பதி அதாவது ஒரு தாத்தா பாட்டி அவங்களுடைய வேலையே வந்து தேன் வளர்க்கறது தேனி வளர்த்தாங்க அப்படின்னா அந்த தேன் க தேனி கட்டக்கூடிய கூடு இருக்கு இல்லையா அந்த தேன்கூட்டில் தேன்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு போய் இப்போ பாட்டிலில் அடைச்சி ஊர் ஊரா விற்றுட்டு வருவாங்க அதுதான் அந்த தாத்தா பாட்டியோட வேலை அப்படி அவங்க ஊர் ஊரா போய் தேன் விற்றுட்டு ஒரு நாள் ரொம்ப நேரமாகி போனதுனால ஒரு ஊரில் ஒரு சத்திரத்தில் தங்கினாங்க சத்திரம்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அது வந்து ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து காசு கொடுத்து தங்கலாம் அது மாதிரி சத்திரத்தில் தங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம தேன் விற்ற காசெல்லாம் வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தேன் விற்கக்கூடிய பானை இருக்கு அந்த பானைக்குள்ளே காசை போட்டு ஒரு ஓரமாக வச்சிருவோம் ஏன்னா திருடணும்னு நினைக்கிறவங்க அந்த பா காசு இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க அதனால நம்ம வச்சுருவோம் சொல்லிட்டு அந்த தேன் கொண்டு வந்த பானையிலையே அந்த காசெல்லாம் போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க இது அந்த சத்திரத்தில் அந்த சத்திரத்தோட சொந்தக்காரவங்க வந்து ஒரு தம்பதி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இன்றைக்கி இந்த காசை நம்ம எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவும் பாட்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பானையில் இருந்த காசை எடுத்துட்டு அதில் தேவையில்லாத சில கல் மாதிரி பொருளெல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க காலையில் இந்த தாத்தாவும் பாட்டியும் எந்திரிச்சு பார்த்தா அவங்க வச்சுருந்த காசை காணும் ஐயோ ஐயையோ காசு காணாமல் போச்சே அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணும் அந்த சத்திரத்தில் அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் தங்கலை வேற யார் தங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த சத்திரத்தினுடைய சொந்தக்காரங்க அந்த தம்பதியர் ரெண்டு பேர் காசை திருடுனாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் தங்கியிருந்தாங்க அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக அந்த வழக்கை வந்து மரியாதை ராமன்ட்ட கொண்டு போயிட்டாங்க மரியாதை ராமன் விசாரித்து பார்த்தாரு அவரால் வந்து இவங்க கிட்ட விசாரித்ததில் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியலை அப்போ தான் அவர் ஒரு உபாயம் பண்ணார் அதாவது உபாயம்னா ஐடியா அவர் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணார் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பமும் தனித்தனியாக நான் சொல்கிற மாதிரி செய்யணும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்ல வெயிலில் இந்த கோயிலை சுற்றி சுற்றி வரணும் நீங்கள் ஒரு சின்ன கோயில் இருந்தது இந்த கோயிலை சுற்றி சுற்றி வரணும் அப்படி சுற்றி வரும்போது உங்களுக்கு ஒரு பொட்டு தண்ணி கொடுக்க மாட்டோம் சாப்பாடும் கொடுக்க மாட்டோம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நீங்கள் நடக்கணும் அப்படி நடக்கும்போது கோயிலுக்குள்ள மணி தன்னால் அடிக்கணும் அப்படி அடிச்சதுன்னா நீங்கள் வந்து உண்மை சொல்றீங்கன்னு அர்த்தம் சப்போஸ் கோயிலுக்குள்ள மணி அடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சாயந்தரம் வரைக்கும் சுத்திட்டே இருக்கணும் சாயந்தரம் வரைக்கும் மணி அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்னு நான் முடிவுக்கு வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாங்களாம் இப்போ அந்த வயசான பாட்டி தாத்தா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் கோயிலை சுற்றி வர சொன்னாங்களாம் காலையில் சுற்ற ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடும் கிடையாது தண்ணியும் கிடையாது அந்த வயசான தாத்தா பாட்டி கோயிலை சுற்றி சுற்றி வந்துட்டு அவங்க சுத்த ஆரம்பித்த கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்குள்ள மணி வந்து அடிக்க ஆரம்பித்தது அடிக்க ஆரம்பித்தோடனே அப்பா நம்ம சொல்றது உண்மைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு ரெண்டு பேரும் மரியாதை ராமன்ட்ட வந்தாங்களாம் மரியாதை ராமன் சொன்னாராம் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாரான் மறுநாள் வந்து அந்த சத்திரத்தினுடைய சொந்தக்காரங்க இருக்காங்கள்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேரையும் வந்து வர சொன்னாராம் வர சொல்லி இன்னைக்கு நீங்கள் சுற்றுங்க கோயிலை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சுற்றுங்க மணி அடிக்கணும் அடிக்கலன்னா இங்கே சாயந்தரம் வரைக்கும் சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இவங்க ரெண்டு பேரும் வந்து சுற்ற ஆரம்பித்தாங்களாம் கோயிலை சுத்த ஆரம்பித்தா பத்து மணி ஆச்சு பதினோரு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு மணி ஆச்சு அது வரைக்கும் வந்து மணி கோயிலுக்குள்ளே அடிக்கவே இல்லை இவங்க சுத்திகிட்டே இருக்காங்க அப்போ வந்து அந்த மனைவி வந்து அழுது புலம்பிக்கிட்டே அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்து சண்டை போடுறாங்க அவரும் வந்து கோவமா அந்த அம்மா கிட்டே ஏதோ பேசுறாரு இப்படியே அவங்க சுற்றி சுற்றி வராங்க கோயிலில் சாயந்தரம் வரைக்கும் சுற்றி வராங்க அதுக்கப்புறம் இருட்டின பிறகு அது வரைக்கும் மணி அடிக்கலை எல்லாரையும் கூப்பிடுறாரு மரியாதை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் தீர்ப்பு சொல்கிறாரு இந்த சத்திரத்தினுடைய சொந்தக்காரங்களான இந்த இளம் தம்பதியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து திருடுங்க வயசான அந்த தாத்தா பாட்டி வந்து சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் நான் அந்த வயசான தாத்தா பாட்டிய கோயிலை விட்டு சுத்த சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா புலம்பிக்கிட்டே சுத்தினாங்க இந்த மாதிரி வந்து நான் காசை அங்க வைக்க சொன்னேன் நம்மளே வச்சுக்கலான்னு சொன்னேன் நீங்கதான் கேட்காம பானையில வைக்க சொன்னீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு ஆமா என்னுடைய தப்பு நீ சொன்ன மாதிரி காசை இடுப்புலேயே வச்சுட்டு சுத்தி படுத்துருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு பானையில் வச்சது தப்பு தான் அதனாலதான் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அதனால நான் என்ன பண்ணேன் அந்த மணியை வந்து என்னுடைய ஆளை வச்சு கோயிலுக்குள்ள அடிக்க சொன்னேன் அவங்கள வந்து அவங்க சொல்றது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க ரெண்டு பேரும் சுற்றி வரும்போது மறுநாள் கோயில சுற்றி வரும்போது என்ன பேசிக்கிட்டீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்பதான் அந்த தம்பதிகள் யோசிச்சு பார்த்தாங்களாம் என்ன பேசுறாங்கன்ட்டு அவங்க கோயில சுத்தி வரும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நான் தான் அப்பயே சொன்னேன்ல இந்த காசை எடுக்க வேணாம் எடுக்க வேணான்னு சொன்னேன் வந்து காசை திருடிடலாம் அது அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க காசை திருடினதுக்கு தண்டனை பார்த்தீங்களா இப்போ கோயிலை சுற்றி வர்றோம் இவ்வளோ வேகாத வெயிலில் சுற்றி வர்றோம் எனக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மயக்கமே வருது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் தான் திருடலான்னு சொன்னால் உனக்கு எங்கே போச்சு புத்தி நீ வந்து வேணவே வேணான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீயும் சேர்ந்து திருடுறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே கோயிலை சுற்றி வந்திருக்காங்க இதை அந்த மரியாதை ராமன் கோயிலுக்குள்ளே மணி அடிக்கிறக்கா ஒருத்தரை உட்கார வச்சுருந்தார்ல அவர் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மரியாதை ராமன் என்ன பண்ணார் ரெண்டு பேருக்கும் சரியான தீர்ப்பை சொன்னார் இப்போ புரிஞ்சுதா மரியாதை ராமன் வந்து கோயிலுக்குள்ளே ஏற்கனவே ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சு இவங்க கோயிலை சுற்றி வரும்போது என்ன புலம்புறாங்க என்ன அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு ஆளை உட்கார வச்சுருந்துருக்காரு யாரு உண்மை பேசுறாங்களோ அவங்களுக்கு மணி அடிச்சு சீக்கிரமே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு அதாவது அந்த தாத்தாவையும் பாட்டியையும் அதே அந்த இளம் தம்பதி இருக்காங்கல்ல அவங்க வந்து காசை திருட்டினவங்க அவங்க புலம்பிக்கிட்டே நாள் ஃபுல்லா வெயிலில் சுத்தம் விட்டுருக்காரு அதுக்கப்புறம் மணி அடிக்காம அவங்கள சுத்த விட்டு கடைசியில தான் தீர்ப்ப சொல்லிருக்காரு எவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணிருக்காரு இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சரியா சரி நேயர்களே